प्रपन्न कृष्णाय दुहे ம் பிரித்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நம ஆசுரீம் भगवान श्री தோயாந்தியர் தெவீக குணத்தையும் அசுரகுணத்தையும் இதெல்லாம் தெய்வீக குணம் இதெல்லாம் அசுரகுணம்னு பிரித்து உபதேசம் பண்ணினார் அசுரகுணம் உடையவர்களுக்கு என்ன கத்தி என்ன பலன் கிடைக்கும்ங்கிறத இந்த ஸ்லோகத்துக்கு முன்னால ஸ்லோகத்தில் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் அவர்கள் கீழான பிறவிகளை அடைவார்கள் பெருதற்கரிய இந்த மனித உடலை பெற்ற அந்த உயிர்கள் இந்த மனித உடலின் மேன்மையை உணராமல் அதை சரியாக பயன்படுத்தாமல் அசுரகுணங்களை வளர்த்தி வீணடித்த காரணத்தினால் அந்த உயிர்கள் மீண்டும் மனித உடலை எடுக்க முடியாமல் கீழான விலங்குகள் உடல்களிலே அதுவும் குரூரமான மிருகங்கள் பிறரை துன்புறுத்தக்கூடிய மிருக உடலிலே அவர்கள் வாழ்வார்கள் அத்தகைய பலனை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை அவர்கள் உண்டு பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும் பகவான் நான் அவர்களை தூக்கி எறிகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா கர்மபல தாத்தா ஒழுங்காக வேலை செய்யலைன்னா வேலை செய்கிற இடத்துல நம்மளை நீக்குகிறார்கள் அல்லவா இல்லாட்டி டீ ப்ரமோட் பண்ணுறாங்க கொண்டு போகிறார்கள் நம்ம சரியானபடி வேலை செஞ்சால் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படி சரியாக வேலை செய்யலைன்னா நம்மளை டீ பண்ணி கீழே கொண்டு போனால் தாங்க முடியாது இல்லையா நிறைய பேருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துலையே தாங்கள் சரியாக நடந்துக்கலைன்னு சொன்னால் அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையிலேயே நமக்கு உயர்ந்த ஒரு நிலை வரணும்னா அதுக்கு தகுந்த செயலை இந்த உலகத்தில் நாம் செய்யணும் அதை செய்யாமல் கடவுளாவது தர்மமாவது புண்ணியமாவதுன்னு சொன்னால் இந்த உடம்பிலேருந்து உயிர் பிரிகிற சமயத்தில் தான் அதெல்லாம் புரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவோம் பெரியவங்க சொன்னதை கேட்டுருக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அந்த பஷாத்தாபம் பிறகு வருத்தப்படுறது தவறை செஞ்சுட்டு ஐயோ தவறு செஞ்சுட்டேனேன்னு பின்னால் வருத்தப்படுறதில் ஒரு நன்மையும் ஏற்படாது அது வருத்தப்படுறதுனால கொஞ்சம் திருத்திக்கிட்டா பரவாயில்லை ஆனால் அப்படி பண்ண முடியலன்னு சொன்னால் வாழ்க்கை வீண் தானே அறிவை பயன்படுத்தி கேட்போமேங்கிற அந்த எண்ணம் வரணும் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இப்போ சொல்கிறேன் அப்படி கீழான உடம்பை அடைந்த அந்த அறிவை பயன்படுத்தாதவர்கள் ஆசூரியம் யோனி மாப்பண்ணாக மூடாகா ஜென்மனி ஜென்மனி ஓரொரு சரீரம் எடுக்கிற போதும் அதாவது அசுர பிறவிகளை அதாவது விலங்கு பிறவிகளை கொடூரமான விலங்கு பிறவிகளை அடையக்கூடிய அந்த மூடர்கள் மனித உடம்பிலே சிறப்பான அறிவையும் ஒழுக்கத்தையும் பயன்படுத்தாத காரணத்தினால் ஒவ்வொரு பிறப்பிலும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா மாம் அப்பிராபிய ஏவ எண்ணெய் இன்பமே வடிவான இறைவனாகிய எண்ணெய் முழுமையாக அடையாமல் இந்த ஏவன்னு போட்டிருக்கார் அதாவது அவர்களுக்கு இறைவனை அடையணும் அப்படிங்கிற நோக்கமே இல்லை இறைவனை அடைவது வேறு நிலையான இன்பத்தை அடைவது வேறுங்கிறது கிடையாதுன்னு பல சொல்லியிருக்கேன் நிலையான இன்பத்தை அடையறத்துக்கான வழிகள் ஏற்கனவே மகான்கள் சாஸ்திரங்களின் வாயிலாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு முயற்சி பண்ணி தோத்தாலும் பரவாயில்லை முயற்சியே எடுக்க மாட்டார்கள் அவர்கள் எப்பொழுதும் பொருள் புல இன்பத்திலேயே மூழ்கி தீய குணங்களை எல்லாம் வளர்த்து இந்த பொருளுக்காகவும் புல இன்பத்துக்காகவும் அசுர குணங்களை விரத்தி பண்ணினத்தினால அவர்களுக்கு ஒரு நாளும் நிம்மதி சாந்திங்கிறது கிடைக்கவே கிடைக்காது இறைவனை அடையாமலேயே ஒவ்வொரு பிறவிலும் இறைவனை அடையாமலேயே அப்படின்னு சொன்னால் மனித உடலிலே தோன்றி தெய்வீக குணங்களோடு வாழ்ந்து பிறவியற்ற நிலையை அடையாமல் இன்பமே வடிவான இறைவனை அடைவதற்குரிய வழிமுறைகளை தெய்வீக குணங்களை பின்பற்றாமல் மீண்டும் மீண்டும் கீழான கதியை அடைகிறார்கள் தத்தா மேலும் அதமாம் கத்தி யாந்தி முற்றிலும் கீழான பிறவியவே தொடர்ந்து எடுக்கிறார்கள் இது எச்சரிக்கை இதை வந்து பயமுறுத்துறதுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது இப்பவே இந்த உடம்புல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத மனசில் உணர்த்துறதுக்காக இவ்வளவு ஆழமாக இங்கே உபதேசம் பண்ணுறார் பகவான் ஏன்னா இந்த அசுர குணம் வந்து எல்லா வகையிலையும் நம்முடைய அமைதியை பறிக்கக்கூடியது நமக்கு மாத்திரம் இல்லை எல்லோருடைய அமைதி ஆனந்தத்தை நீக்கக்கூடியதாக ஆயிடும் ஆகையினால உயர்ந்த மேலான வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கின்ற இந்த தீய குணத்தை நிச்சயமாக அவன் விட்டுடணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம் அவன் அதில் போய் அடைவான் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது இந்த ஒரு இது இருந்ததுன்னா இப்படி ஆயிடுவேன்னு சொன்னா இது உண்மையா போய்யான்லாம் கேட்கக்கூடாது உண்மைதான் பகவானுடைய வாக்கியம் எதுவும் போய் கிடையாது ஆனால் இதில் நம்ம கவனத்தை செலுத்துறதுக்கு பதிலாக அசுரகுணத்தை விட்டு நல்ல குணத்தை அபியாசம் நம்ம மனசை செலுத்தணும் ஒரு மகான் சொன்னார் இங்கேயே இந்த நரக வியாதி நரகவியாதின்னா பின்னால் பழக்கூடிய கஷ்டங்கள் அதுக்கு வைத்தியத்தை இங்கேயே முன்னால் பண்ணலன்னா மருந்து கிடைக்கக்கூடிய இந்த இடத்துலையே பண்ணலைன்னு சொன்னால் மருந்து கிடைக்காத இடத்துல ஒரு நோயாளி என்ன பண்ண முடியும் இந்த உலகத்தில் தான் பிறவி பிணிக்கு மருந்து இருக்கிறது இந்த பிறவி பிணிக்கு மருந்தை இங்கே சாப்பிடலன்னா வேறு எந்த பிறவியிலேயும் பிறவி பிணிக்கு மருந்து கிடையாது மனித பிறவியில் தான் உயிருக்கு பிறவி பிணி மருந்து இருக்கிறது எனவே பிறவி பிணிக்கு மருந்து இருக்கிற இடத்துல அதை பயன்படுத்தாமல் பிறவி பிணிக்கு மருந்து இல்லாத ஒரு பிறவிய எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறார் பர்திருஹரி மகாராஜாவும் சொன்னார் யோகிராஜ் எதுவரைக்கும் இந்த உடம்பு ஸ்வஸ்தமா இருக்கோ முதுமை வர்றதுக்கு முன்னாடியே இளமையிலேயே இந்த உடம்புல இந்திரியங்கள்லாம் சக்தியெல்லாம் நன்றாக இருக்கிற போதே நம்முடைய ஆத்ம கஷேமத்துக்கு உள்ள வழியை முயற்சி பண்ணி அடையணும் இல்லாட்டி வீடு நெருப்பு பிடிச்சி எரிய போது கிணறு வெட்டி தண்ணி எடுத்து அணைக்கிறது எவ்வளவு புத்திசாலித்தனமோ புத்திசாலித்தனமோனால் எவ்வளவு முட்டாள்தனமோன்னு அர்த்தம் அப்படி ஆகிடும் வாழ்க்கை கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்லாம் சொல்கிறோமே ஆகினால நம்ம எப்பொழுதுமே சூரிய நமஸ்காரம்னா கண் கடாமல் போயிடும் கண் கடுறத்துக்கு சான்ஸ் இல்லை அப்படி புரிந்து கொண்டு அசுர குணங்களை விட்டு விட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி சற்று கடுமையாக விஷயங்களை அதனுடைய பயன்களை சொல்லி எச்சரிக்கிறார் அந்த எச்சரிக்கையை புரிந்து நாம் அசுர குணங்களை அறிந்து விட்டு விட்டு தெய்வீக குணங்களை அறிந்து அதை கடைப்பிடிப்பதற்கு முயற்சியும் பிரார்த்தனையையும் செய்வோமாக ஆசுரீம் யோனிமா பன்னாஹா மூடா ஜென்மணி ஜென்மணி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம் காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் என்ற எண்ணிற்கு